வெட்டி வேற நல்லா பவுடர் பண்ணி தண்ணீர் விட்டு குழைச்சு அதை உடல் முழுக்க பூசி வச்சிருந்தாலே கோடைக்கால வெயிலின் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள காய்ச்சல் நீங்கிவிடும் சிலர் வெட்டி பாய் மாதிரி மொடஞ்சு வீட்டு ஜன்னல் இல்ல கதவுலயோ தொங்க விட்டு இருப்பாங்க அந்த வெட்டி வேறின் நறுமணம் சுவாசத்திற்கு சிறந்த மருந்தாகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு துண்டு வெட்டி வேற குடிக்கிற போட்டு வச்சிட்டோம்னா அந்த தண்ணீரை பறிக்கிட்டு வந்தோன்னா உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது ஆரோக்கியத்தை தரக்கூடியது சிறுநீர் பாதையில் ஏற்படும் எரிச்சலை போகக்கூடியது அது மட்டும் இல்லைங்க கரைக்க வல்லது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்